ஓம் நமோவிதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோஸ் ஓம் ஆய்வு மமாங்கா வாணச்சுமோலிய மாஹம்ிரமராமராமஸ்வரா மே அஸ் தரத்தையுதர்மாயி சன் மயி சன் ஓ தகரவித்யை நிறைவு பெற்றது இனி ஏழாவது கண்டத்தில் இருந்து பன்னிரெண்டாவது கண்டம் வரை பிரஜாபதி வித்யா தொடங்குகிறது பிரஜாபதி வித்யான்னா பிரஜாபதினா புரோக்தா வித்யா பிரஜாபதி வித்யா பிரஜாபதிங்கிறது பிரஜானா மக்கள் பத்தின்னா தலைவர் மக்களின் தலைவர் பிரம்மதேவனுக்கு தான் இந்த பேர் பிரஜாபதிங்கிறது பிரம்மதேவனுக்கு அவருக்கு தான் இந்த பிரஜாபதிங்கிறது பேர் அவரால் உபதேசிக்கப்பட்டதுனால இந்த வித்யக்கு பிரஜாபதி வித்யா பிரஜாபத்தினா புரோக்தா பிரம்ம வித்யா பிரஜாபதி வித்யா பிரஜாபதியினால் உபதேசிக்கப்பட்ட பிரம்ம வித்தியானது பிரஜாபதி வித்யை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது भगवानाल உபதேசிக்கப்பட்ட உபதேசமானது பகவத்கீதா என்று அழைக்கப்படுவதை போல சில இடங்களில் எந்த குருகிட்ட படித்தோமோ அந்த குருவினுடைய வித்யேன்னு சொல்கிறது உண்டு எந்த சிஷியனால் படிக்கப்பட்டதோ அந்த சிஷ்யனுடைய பேர்லேயும் சொல்கிறது உண்டு சைஷா பார் கவிவா ருணி வித்யா பார்க்குறோம் பார்கவி வித்யா வருணி வித்யா பிருகு மகர்ஷினால் பெறப்பட்ட வித்யை வருண பகவானால் உபதேசிக்கப்பட்ட வித்யை தைத்திரியோபனிஷத் அல்ல பார்கவி வருணி வித்யா மாரி பகவத்கீதை அர்ஜுன வித்யான்னு சொல்லலாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட வித்யை அர்ஜுனேன பிராப்தா பிரம்ம வித்யா அர்ஜுன வித்யா ஆனால் அப்படி சொல்கிற பழக்கம் இல்லை அர்ஜுனனால் பெறப்பட்ட பிரம்ம வித்யை அர்ஜுன வித்யன்னு சொல்லலாம் சொல்கிறது இல்லை பகவதா புரோக்தா பிரம்ம வித்யா பகவத்கீதா அப்படின்னு சொல்லிடுறோம் மாதிரி இதுவும் பிரஜாபதி வித்யை இங்கே தான் நிர்குண பிரம்ம ஞானம் உபதேசிக்கப்படுகிறது சகுண பிரம்ம உபாசனை முதலில் சொல்லப்பட்டது முதல் ஆறு கண்டங்களில் சொல்லப்பட்டது அதாவது உருவக்கடவுளை தியானம் செய்தல் உருவம்னா என்ன உருவ ரூபாரூபம் மாதிரி தான் அங்கே ஒன்றும் வடிவம் சொல்லலை லக்ஷணம் தான் சொல்லப்பட்டது குணங்கள்லாம் சொல்லப்பட்டது அப்பகத பாப்மா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா இங்கேயும் வரப்போகுது ஆக இந்த குணங்களை நினச்சிக்கணும் இமேஜின் பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்கணும் பாவனை இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லலை இதை தியானம் பண்ணு கற்பனை பண்ணு ஆக நிர்குண பிரம்ம ஞானமும் அதில் கலந்திருந்தாலும் ஆனால் அங்கே வந்து நிர்குண பிரம்மை இல்லாட்டி சகுண பிரம்ம இந்த சகுண பிரம்ம்தான் பிராதியம் நிர்குண லட்சணங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் அங்கே அதோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில் அங்கே கருத்து கிடையாது அங்கே இமேஜின் பண்ணுறது தான் அங்கே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுல அங்கே தாத்பரியம் இல்லை அங்கே அந்த அப்படி ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோ அவர் சர்வஜன் சர்வசக்திமான் உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழைத்து மறைத்து அருள் புரிகிற அவர் ஆண்டவன் என் உள்ளத்தில் இருக்கார்னு நினச்சிக்கோ தியானம் பண்ணு அதுதான் அங்கே சொல்லப்பட்டது இங்கே அப்படி இல்லை அதை சரியாக புரிஞ்சிக்கணும் அங்க சகுண பிரம்ம சகுண பிரம்ம ஞான இச்சா சகுண பிரம்ம ஞானம் சகுண பிரம்ம தியானம் அங்கே அதில் அதுங்க தியானத்தை தான் தாத்பரியம் பேருக்கு தெரிஞ்சுன்னு பண்ணு போகிறோம் சகுண பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சகுண பிரம்மத்தை தெரிந்து கொண்டு சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணணும் இங்கே தியான பிரதானம் இல்லை அங்கே தியான பிரதானம் ஏன் தியானம் பண்ணணும் நிதித்தியாசனம் வேறு இருந்தாலும் இங்கே இங்கே வந்து அங்கே வந்து கடவுளை ஆத்மாவும் ஒன்றுங்கிறத பற்றி தாத்பரியம் முக்கியமாக சொல்ல ஒரு வரி வந்தது அதை தான் பேஸ் மூணாவது கண்டத்தில் நாலாவது மந்த்ரம் ஏற்கனவே படிச்சுது மூணாவது கண்டம் நாலாவது மந்திரம் येश आत्मा इतिह उवाच, அச்சிரீராம் ஜோதிருபென அபிஷ்பிரோ நம சத் அந்தபிரோட நிற்த்திணும் ஏஷகா சம்பிரசாதா இந்த ஆத்மாவுக்கு பேர் இந்த ஈஸ் பிரம்மனுக்கு பேர் சம்பிரசாதம் अस्मात ஷரீராத்து சமுச்சாய இது தூக்கத்தில் இந்த தேகாபிமானத்தை விட்டு இந்த ஜீவன் பரஞ்சோதியோட சம்மத் சேர்ந்து தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமான பிரம்மனோட கலந்துடுறான் நிஷ்பத்தியதே அதுவே ஆத்மானு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு சொன்னதாக உவாச்ச அதுதான் அமிர்தம் அபயம் இதுதான் பிரம்மன் ஆஹா அந்த மந்திரத்துக்குத்தான் விரிவான விளக்கம் இந்த பிரஜாபதி வித்ய மூணாவது கண்டம் நாலாவது மந்திரத்தினுடைய முக்கியமான சொற்களின் விளக்கமாகவே இந்த ஏழாவது கண்டத்திலிருந்து பன்னிரெண்டாவது கண்டம் வரை அமைகிறது ஆதிசங்கரர் இது ஆரம்பிக்கிறார் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறார் அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் அஜய ஏஷ சம்பிரசாதா ஆரம்பிக்கிற போதே இந்த சம்பிரசாத அஸ்மாத்து சமுட்சாய அந்த மந்திரத்தை அப்படியே சொல்கிறார் பரம்ஜோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்தியதே ஏஷ ஆத்மா உவாச்ச अभयमे தது அமத்தபயிருக்கம் என்று சொல்லப்பட்டது திறக்கோ சம்பிரசா இந்த யார் கதம் வா திமா அவரை தெரிந்து கொள்வது எப்படி எமீராத் சமுட்சா பரம்ஜோதி அப்தி ஏனஸ்வரூபேணிஷ்பே சிம் லக்ஷண ஆத்மா ஒருத்தன் இதிலருந்து உடம்பில் இந்த சரீரத்திலேருந்து சரீரத்திலருந்து நான் என்ன அர்த்தம் சரீரபிமானத்தை விட்டு தன்னுடைய யதார்த்தஸ்வரூபமான பரஞ்சோதியோட கலக்கிறான்னு சொல்கிறீங்களே அந்த ஆத்மாவோடய லக்ஷணம் என்ன சம்பிரசாதஸ் தேகசம்பீனி ரூபா தத இது அன்யத்து கதம் ஸ்வரூபம் அர்த்த வைத்தவிய இத்தியுத்தர கிரந்த ஆரப்பியதே இதெல்லாம் சொல்லணும் இன்னொரு பாஷையில் சொன்ன ஞானம் எதை பற்றிய ஞானம் ஞானத்தை பெறுவது எப்படி ஞானத்திற்கு பொருள் என்ன இதெல்லாம் இங்கே வருகிறது அந்த மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஆஹா அந்த மந்திரம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் எந்த மந்திரம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ அந்த மந்திரம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும் அப்போ தான் இது புரியும் சம்பிரசாதம் என்றால் என்ன அந்த சம்பிரசாதத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வது எப்படி இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அதோடு இணைகிறது அதுவும் இதுவும் ஒன்று என்கிறீர்களே அது எப்படி எப்படி இது இந்த தேகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு இது எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறது ஆ இந்த விஷயத்துக்காக ஆக்கியாயிக்கா ஆக்கியாயிக்கானா ஒரு கதை சொல்லப்படுகிறது கதை மூலம் சங்கராச்சாரேஸ்வரர் ஆக்கியாயிக்கா தூ வித்யாகிரகண சம்பிரதாய நிதி பிரதர்சனார்த்தா வித்யாஸ்துத்தியர்தாச்சை எதுக்காகன்னா எப்படி வித்தியையை கிரகிக்கணும் பிரம்ம வித்தியை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பொறுமையாக படிக்கத்தான் வேணும் என்பதை காட்டுவதற்காக பிரம்ம வித்தியை அபியாசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்கிறதுக்காக ஆனால் சங்கராச்சாரிய சொல்கிறது இதுதான் வித்யா கிரகண சம்பிரதான வித்தியை கிரான சொல்லிக் கொடுக்கிறதுக்கான விஷ்யம் குருமுகமாத்தான் படிக்கணும் குரு இல்லாத வித்தியை குருட்டு வித்தியை பழமொழியே இருக்கு ஆசிரியர் மூலமாத்தான் படிக்கணும் தனியா படிக்கக்கூடாது இதை பல இடங்களில் ஆதிசங்கரர் சொல்கிறார் உனக்கு எவ்வளவுதான் சம்ஸ்கிருதம் கிராமர் தெரிஞ்சிருந்தாலும் தர்க்கசாஸ்திரமெல்லாம் படிச்சிருந்தாலும் நீயாக தனியாக படிக்காதே இதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட போய் படி அப்போ தான் உனக்கு அது வழங்கும் அப்படிங்கிறத பல இடங்களில் சொல்லிக்கிண்டே இருக்கார் ஆதிசங்கரர் அதுவும் இந்த சாந்தோக்கியத்தில் இப்போ நம்ம படிக்கிற பகுதியில் பல தடவை ஒரே ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியான திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற வித்யா கிரகண விதி வித்யா சம்பிரதான விதி எப்படி இந்த வித்தியை கிரகிக்கணும் எப்படி இந்த வித்தியை கொடுக்கணும் அதுக்காகத்தான் அது மாத்திரம் இல்லை பிரம்மதேவன் சொல்லி கொடுத்த வித்தியைப்பா இது எப்பேற்பட்ட ஆளுவர் அவரால் சொல்லி கொடுக்கப்பட்ட வித்ய இது இப்போ எவ்வளவு வேல்யூ அவ்வளோ பெரிய மூர்த்தி அவரால் உபதேசிக்கப்பட்ட வித்ய இது பிரம்மணா புரோக்தா வித்யா பிரம்ம வித்யா உண்ட யார் குரு முதல்ல பிரம்மதேவர் தான் பிரம்மாதேவானாம் பிரதம சம்பூவ भवनस्य गोप्ता விஷ்வா சம் சர்விய பிரதி அதர்வா ஜேஷபாய கைவியோபன ஆஷாயம் பரமிமுத்த உங்கிபிரஜிதவர அப்புறம் என்ன சொன்னார் வித்யாஸ்துத்தியர்த்தா வித்தியினுடைய பெருமையை காட்டுவதற்காக இப்போ கதை மூலமாக இந்த தத்துவம் சொல்லித்தரப்படும் தோர்து ஆதிசங்கரர் சொல்லுவார் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக இருந்தா எளிமையாக புரியும் பெர் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் சும்மா அநாயாசமாக புரிஞ்சிடும் குரு முகமாக படிக்கிறதெல்லாம் குருவுக்கு தான் கஷ்டம் அவர்தான் படிச்சு எல்லாம் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு எப்படி படிக்கணும் சொல்லி கொடுத்துடுவார் நமக்கு படிக்கிறது சுலபமாகிடும் ஆக எளிமையாக புரிந்து அதாவது இந்த வித்தியை எப்படி கிரகிக்கணும் இதை சொல்லிக் கொடுக்குறவனுக்கு என்ன தகுதி கேட்குறவனுக்கு என்ன தகுதி இதனுடைய பெருமை என்ன அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அந்த காலத்தில் இருந்திருக்கு ராஜசேவிதம் பானீயம் இதிவது இதை சொல்லணும்னா நான் இந்த காலத்து எக்ஸாம்பிள் தான் சொல்லணும் என்ன சொல்கிறார் இதை சொல்லிவிட்றேன் முதல்ல அரசனால் குடிக்கப்பட்ட அரசனால் பருகப்படும் அரசனால் படுகப்படும் ட்ரிங்க் ஏதோ ஒரு ட்ரிங்க் சாப்பிட்ற ராஜா நம்ம ஊர் ராஜா இதைத்தான் விரும்பி சாப்பிட்றாருப்பா அப்படின்னு சொன்னால் அது பாப்புலர் ஆகிடுவான் இளநீதான் நம்ம குரு நம்ம ராஜா சாப்பிடுவார் நம்மளும் இளநீர் சாப்பிடுவோம் நம்ம தலைவர் அப்படி சொன்னால் நல்லா புரியும் நம்ம தலைவர் இந்த செருப்பு தான் போடுவார் அதனால் நம்மளும் அந்த செருப்பு வாங்குவோம் அப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த இந்த இந்த புடவைக்கெல்லாம் சொல்கிறாங்களே இந்த ஆக்ட்ரஸு கட்டியிருக்கா அவங்க கட்டின்னு இந்த நகை அவங்க போட்டது யாரோ ஒரு நகை நடிகையோட பேரோ நடிகரோட பேரையோ சொல்லி அவங்க உடுத்தினது அது வந்து கடையில் விற்கிறது அதுக்கு பேர் வச்சுருவான் அந்த நடிகரோட பேரையோ நடிகையோட பேரையோ வச்சுருவான் அது எல்லோரும் சொல்லி அதை வாங்குவாங்க இது இன்றைக்கி நேற்றுக்குள்ளே அங்கேருந்தே இருக்குன்னு தெரியுது ராஜசேவிதம் பானீயம் திவத்து அப்பா பிரம்மாஜியே சொல்லி கொடுத்தார் இந்திரனே போய் படித்தான் விரோச்சனே படித்தான் அவங்களெலாம் படித்தது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டது ஆ ராஜசேவிதம் பானீயம் இவத்து அதனுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்திரன் படித்தது பிரம்மதேவர் சொல்லி கொடுத்தது அதுதான் இங்கே அதனால் இது இன்ட்ரடக்ஷன் இது ம்ியானம் பெற வேண்டும்ானத்தைவதற்கான வழி என்ன எதை பற்றிய ஞானம் ஞானம் பெற வேண்டும் ஞானம் ஞான உபாய ஜிக்னாசா வேதாந்த பாஷையில் சொன்னால் ஜிக்ஞாசா ஜி ஞான ஷையாக இந்த இதோடு நின்றுடக்கூடாது கிரமமுக்தி சாதனத்தோடு உபனிஷத்து நிற்கலை தகர வித்தியை அபியாசம் பண்ணினா பிரம்மலோகத்துக்கு ஜீவாத்மா போய் அங்கே பிரம்ம தேவர்கிட்ட அங்கே டேரக்டாக படித்து ஞானத்தை பெற்று அங்கே ஜீவன் முக்தி அடையிறது இப்போ அப்படி இல்லை இங்கேயே ஞானத்தை பெற்று பிரம்மாஜி சொல்லி கொடுத்த வித்தியை இங்கேயும் அவைலபிளப்பா பிரம்மலோகத்தில் போய் நான் டைரெக்டாக பிரம்மாட்டதான் படிப்பேன் அப்படின்னா படி வேண்டான்னு யார் சொன்னேன் ஆனால் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் இப்போ ஆல்ரெடி இந்த பாடி கிடைச்சாச்சு இந்த உலகம் இருக்குது ஆகையினால இந்த லோகத்திலே அந்த பிரம்மாஜியோட டீச்சிங்கும் அவைலபிளாக இருக்குது பிரம்மதேவன் இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் எந்த ஒரு வித்தியையை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வித்தியை இப்பொழுது இங்கேயும் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த கஷ்டப்பட்டு இந்த நாடியெல்லாம் பார்த்து இதெல்லாம் தலைக்கு மேலே ஏற்றி பிரம்மரந்திரத்து வழியாக போய் சூரிய ரஷ்மி வழியாக போய் சுக்லக்தி அடைஞ்சு பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயும் போய் உருப்படியாக படித்து அது மாத்திரம் இல்லை பிரம்மாவுக்கு வந்து விதேக முக்தியோ நமக்கு விதேக முக்தி அது வரைக்கும் அங்கே வாழணும் திரும்ப திரும்ப எல்லோரையும் பார்த்துட்டே ஆகையினால அது அங்கே இனத்துக்கு போகணும்ப்பா இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த வித்தியைய ஆக அந்த வித்தியை அங்கே மாத்திரம் அவைலபிள் இல்லை இங்கேயும் அவைலபிள் ஆகினால அது இருந்தாலும் நீ இங்கேயே பெறுவதற்கு முயற்சி பண்ணு இது முடியலன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டும் சொல்லிகிட்டுருப்போம் ஆக இந்த உபனிஷத் இப்படி தொடங்குகிறது ஆக ஞானத்தை பெற வேண்டும் பெற வேண்டும் ஞானத்தைப் பெறுவதற்கான வழி எதை பற்றிய ஞானம் என்பதெல்லாம் இங்கே விஷயம் வரப்போகுது மந்திரத்தை படிக்கலாம் ய ஆத்மா பஹதாத்மா விஜரோ விமத்தியுர்விசோகிஸோபி பாசியகாம சத்யசங்கல்போன்வேஷ்டவிய ச விஜிசிய சர்விச்சோக்கோ சிச்சா தனமனு விஜாதிருவா ஆக்பாப்மா விஜரோ விமத்து விஷோக்கோ விஜித்சோப்பி பாசியா சத்தன்வோசிய சர்விச்சோக்கோ சர்விச்ச காம்தனம பிரிவாச்சி பிரஜாபதி சொன்னார் அவ்வளவுதான் இருக்கு பார்ப்போம் இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த மந்திரத்தினுடைய விஷயங்கள்லாம் ஏற்கனவே எங்க பார்த்திருக்கோம் இந்த அஞ்சாவது மந்திரம் முதல் ஹண்டத்ய அஞ்சாவது மந்திர சூழையன் நாசிய ஜரையை தீர்யே தியம் ப்ரமபுரம் அப்பாரம்பிக்கிறது ஏஷ ஆமா பஜரோ விமத்துக்கோ விதிஹ்ஸோபி பாச சத்தம சங்கல்போ அவன சங்கல்போட்டு வச்சுக்கணும் அங்கே சொல்கிறபோது அதை வந்து கற்பனை பண்ணிக்க சொல்லித்து இங்கே மீனிங் தெரிஞ்சிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு கேட்டால் கூட போறோம் கேள்வி ஞானத்தில் பாவனை பண்ணினா போகிறோம் இங்கே அப்படி இல்லை யஹ ஆத்மா அபகத பாப்மா ஆத்மா ஆத்மானா ஜீவாத்மா பரமாத்மா சேர்ந்து தான் இங்கே பரமாத்மா அபகத பாப்மா அபகத பாப்மான் அர்த்தம் பாபங்கள் அற்றது ஆத்மாவுக்கு உண்மையில் பாபங்கள் கிடையாது விஜரஹா முதுமையில்லை விமிருத்தியு மரணமில்லை விஷோக்கா கவலை இல்லை விஜிக்சக பசி கிடையாது அப்பிபாசா தாகமில்லை சத்தியகாமா நனச்சதல்லாம் நடக்கும் சத்தியா சத்தியுனா உபலம் ஹயப்புப்புண்ட சத்திர்ப்பி எதுபாசனா உபசனூத்தமிரே மூர்யா நாட் கித்த சக அன்வேஷ்டவியா அதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த பிரம்மனை ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும்னு சொன்னோம் இங்கே என்ன சொல்கிறார் சங்கராச்சாரிய சிம்பிளாக இருக்குது அதாவது பிரம் உபாசனைக்காக ஹுதய ஹிருதயஸ்தானம் சொல்லப்பட்டது அங்கே தான் எல்லா விஷயங்களும் ஒடுங்கி இருக்கு அது பொய்யால் மறைக்கப்பட்டிருக்கு அது மாத்திரமில்லை அதுக்காகத்தான் பிரம்மச்சரியங்கிற சாதனம் சொல்லப்பட்டது உபாசன பலபூதம் என்னது மூ உச்சந்தலையை புலந்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு போகிற கத்தியெல்லாம் சொல்லப்பட்டது சகா அன்வேஷ்டவியா அர்த்தம் சொல்கிறார் பாருங்க அதை நாம் தேட வேண்டும் எப்படி சாஸ்திர ஆச்சாரிய உபதேசை ஞாத்தவியா சாஸ்திர ஆச்சாரியருடைய உபதேசத்தால் அதை தெரிஞ்சுக்கணும் சகா விசேஷன ஜ்யாத்தும் ஏஷ்டவ்யா இதுதான் ரொம்ப முக்கியம் அதை சிறப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏனோ தானோன்னு படிச்சிருப்போம் ஏனோ தானோன்னு நிறுத்தோம் புரியாமல் கேட்டுருந்திருப்போம் இப்போ கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணணும் அதே விஷயத்தை ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் ஆனால் அதை தியானத்துக்காக சொல்லி கொடுத்தோம் அதை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இதை இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அந்த சொற்களை எல்லாம் சகா விசேஷன ஜாத்தும் ஏஷ்டவியா விதிஞ்ஞாசித்தவ்யா அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஸ்வசம்வேத்தியதாம் ஆபாதயித்தவ்யா அந்த இறைவனை தன் ஸ்வரூபமாக உணர வேண்டும் அந்த இறைவன் வேறு நான் வேறு அல்ல உள்ளத்தில் நான் தியானம் செய்த இறைவனும் நானும் உண்மையில் ஒன்றே அத்வைத ஞானத்தை சம்பாதிக்கணும் இந்த துவைத்த பாவனையிலிருந்து விடுபட்டு அத்வைத ஞானத்தை சம்பாதிக்கணும் சொல்லப்போனா அங்கேயே நம்ம என்ன சொன்னோம் அத்வைத பாவனைன்னு சொன்னோம் அத்வைத்த பாவனை ஆனால் புத்தி இருக்கு நான் வேறே கடவுள் வேறங்கிற எண்ணம் இருக்கு இருந்தாலும் நானும் கடவுளும் ஒன்று அப்படின்னு பாவனை பண்ணுறேன் ஆனால் இப்போ நானும் கடவுளும் ஒன்றுங்கிற உண்மையை புரிஞ்சிக்க போகிறேன் கடவுளுக்கு எனக்கும் உண்மையில் கொஞ்சம் கூட வேற்றுமை கிடையாது அவர் எல்லாம் இருந்தவர் நான் கொஞ்சம்தான் தெரிஞ்சவன் அவருக்கு எல்லா சக்தி இருக்குது எனக்கு கொஞ்சம்தான் சக்தி இருக்குது அவர் சர்வக்ஞன் சர்வசக்திமான் நான் அல்பஜ்யன் அல்பசக்திமான் இந்த புத்தி போகணும் அவர் ஆண்டவன் நான் அடிமை இதை நீக்கப்போறது இந்த இடம் இந்த பகுதி அதுக்கப்புறமும் நம்ம விவகாரத்தில் மெயின்டைன் பண்ணலாம் அது வேறு விஷயம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையில் இறைவனுக்கும் நமக்கும் வேற்றுமை கிடையாது இறைவனுக்கு மாத்திரம் இல்லை உயிர்களுக்கும் உயிருக்கும் வேற்றுமை கிடையாது நீங்கள் ஒரு உடம்பு உங்கள் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அந்த உடம்பு உயிர் வேறே இந்த உடம்பும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரும் வேறே அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உடல்கள் வேறு உயிர்கள் வேறு உடல்களும் உயிர்களும் வேறு இதெல்லாம் நம்ம உயிரெலாம் சிற்றுயிர் அப்புறம் இறைவன் வந்து உயிருக்கு உயிரானவர் பேருயிர் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க தமிழ்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து ஒரு பொருளில் கற்பிக்கப்பட்டவைகள் தூய உணர்வில் பிரஜானம் பிரம்ம எனது புருஷ ஏ வேதும் இது சர்வ புருஷா ஏ இல்லை ராத்திரி ஸ்ரீருதம் வரப்போது எல்லாம் ஈஸ்வரந்தான் குழாலேபியேபியோ நமோ நம புஞ்சிஷ்டேபியோ நிஷாபியோ நமோ நமயிஷு தன்மகிருப்போம் நமோ நமோ மிருகஜுபிபியெல்லாம் குயவனாக இருக்கிற சிவபெருமானுக்கு நமஸ்காரம் இந்த பாத்திரங்களெல்லாம் தட்டி சரி பண்ணுற கருமாறு கருமாறுங்கிறாங்க இல்லையா அந்த கருமார் வடிவமாக இருக்கிற நமஸ் கருமார்களுக்கு நமஸ்காரம் அதுதான் கருமாரேப்பியா குலாலேபியா குலாலர்களுக்கு நமஸ்காரம் கருமாறுகளுக்கு நமஸ்காரம் புஞ்சிஷ்டேபியா வேடர்கள் நிஷாதேபியா வேடர்களே இன்னொரு புஞ்சிஷ்டேபியோ நம நிஷாதேபியோ நம இஷுகிருத்யோ நம இசுகிருத்யான அம்பு செய்கிறவன் அம்பு செய்கிறதுன்னு ஒரு குரூபம் அவங்க ஒன்லி அம்புதான் செய்வான் இன்னொருத்தன் வில்லுதான் பண்ணுவான் இஷுகிருத்யோ நம தன்வகிருத்தியோ நம இஷுகிருத்தியோ தன்வகிருத்தியோ நமோ நம ோ நம நாய நமஸாரம் நமஸ்வதிப நம நாய்களையெல்லாம் மேய்ச்சி நாய்களை எல்லாம் சமைச்சு சாப்பிடறவனுக்கு நமஸ்காரம் நமோ பயச்ச ருதராயர்வா நம ஆதினீபோ விவிச்சோ நமோ நம உகணாபியர் எல்லாம் ஈஸ்வரன் எல்லாம் ஒரே பொருள் தான் பார்க்கறதுக்கு தான் எல்லாம் நாமரூபேதங்கள் ஆனால் வாஸ்தவமாக எல்லாத்துக்கும் சத்தா ஒன்று தான் சித்து ஒன்று சச்சித் எல்லாத்துலேயும் இருக்கு எஸ் அது ஈஸ்வரனும் சத்ரூபமாக இருக்கார் ஜீவனும் சத்ரூபமாக இருக்குது ஜகத்தும் சத்ரூபமாக இருக்குது சத்து தான் ஒன் உ சத்தியம் சதேவ சத்தியம் இந்த சத்தில் கற்பிக்கப்பட்ட நாமரூபங்கள் தான் பேதத்தை உண்டு பண்ணுறது இதுதான் பாடம் அதனால் என்ன சொல்கிறார் ஸ்வசம் வேத்தியதாம் ஆபாதை தவியகா அது நான் தான் எல்ல எல்லாமே நான் தான் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நீயும் நானும் வேறேங்கிறது பிரமே நம்ம எல்லாரும் வேற வேறே நம்ம நினைச்சுன்னு பிரமே அறியாமை வேற வேறு மாதிரி தோன்றுகிறோம் ஆனால் வேறேங்கிறது உண்மை அல்ல ஒரு பெரிய கற்பனை மாய கற்பனை இது அதை ஜாகிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ எந்த பேதமும் உண்மை கிடையாது ஆஹ அதனால என்ன பிரயோஜனம் முடிச்சுட்டோம் இது சீக்கிரம் முடிக்க போகிறோம் அஹ ஆத்மா பகதாத்மா விஜயம் இந்த மந்திரத்தை சொல்லி ச இப்போ இது படித்தோமே முதல் கண்டத்தில் எத்தனாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் படித்தோமே அதை இன்னும் டீப்பாக திங்க் பண்ணணும்ப்பா அந்த லக்ஷணங்களெல்லாம் நம்ம சரியாக மீனிங்லாம் சொல்லலை அந்த லக்ஷணத்தை நம்ம கொஞ்சம் அதனுடைய பொருளை ஆழமாக சிந்திக்கணும் சரி சிந்திச்சா என்ன ஆகும்னா சகா சர்வாகிஷ்ட லோக்கான் ஆப்னோத்தி சர்வாகிஷ்ட காமான் ஆப்னோத்தி போட்டுக்கணும் தம் ஆத்மானம் அனுவித்த சர்வான் காமான் விஜானாதி இது பலன் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னா அவன் எல்லா உலகத்தையும் அடைகிறான் எல்லா பொருள்களையும் அறிந்து கொள்கிறான் எல்லா பொருள்களையும் அடைகிறான் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தான் பொருளும் தெரிஞ்சுக்கிறான் சர்வே லோக்காக அகமேவ எல்லா உலகங்களும் நானே இந்த ஒரு வரையறைக்குட்பட்ட உடம்பு மாத்திரம் நான் இல்லை எண்ணில் எத்தனையோ உலகங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன தூய உணர்வாகிய எண்ணில் எண்ணற்ற உலகங்களும் உடல்களும் உயிர்களும் நான் உன்னை சொல்லுவேன் அதை ஞாபகப்படுத்துகிறேன் தூய உணர்வில் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உள்ளங்களும் உடல்களும் உலகங்களும் உறவுகளும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இதான் பாடம் தூய உணர்வில் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உள்ளங்களும் உடல்களும் உலகங்களும் உறவுகளும் எல்லாம் எல்லாம் ஊ ஊங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அதனால் எல்லாம் அதில் மாயா கல்பித்தம் மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ய சித்திரிகிருத்தம் இதுதான் இது புரிஞ்சுண்டா போறோம் வேதாந்தத்தோட சாரம் சமஸ்த வேதார்த வேதார்த்த சாரசார சாரசார சாரா மூச்சு வாங்குறது அதனால அதோடு முடிச்சுட்டேன் சாரசார சார சாரா இதை திரும்ப திரும்ப சொல்லணும் அந்த உணர்வே நான் அந்த உணர்வே நீ உணர்வை தவிர ஒன்றும் இல்லை எல்லாம் உணர்வின் மீது கற்பிக்கப்பட்ட கற்பனைகள் என்னாச்சு சர்வான்லோகான் நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னே இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஏரியா வச்சு காம்பவுண்டை போட்டு என்னதுங்கிறதுக்கு பதில எல்லாமே நான் தானே நான் தான் சமுத்திரமா இருக்கேன் நான் தான் தேவலோகமாக இருக்கேன் நான் தான் இந்திரன் நான் தான் பிரம்மாஜி நான் தான் சிவன் நான் தான் விஷ்ணு நான் தான் அக்னி ஆகையினால என்னென்னா ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவுனர் ஜோதி நான் இந்த உண்மையை சொல்கிறதுக்கு அதை சொல்கிறார் சர்வான் லோக்கான் ஆப்னோதி சர்வாகிஷ்ட நிறைவாக இருக்கான் நான் அதான் அர்த்தம் இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய தனித்தன் எதையும் பார்த்தாலும் சரி தன்னை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சரி அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அவன் வந்து கவனிக்கிறதே இல்லை இக்னோர் பண்ணிவிடுறான் உங்களை பார்க்குறேன்னா உங்களுடைய அந்த தனித்தன்மையை நான் பொருட்படுத்துகிறதே கிடையாது அது சும்மா ஒரு கற்பனை இந்த தனித்தன்மையும் ஒரு தோற்றம் நான் பார்க்குற பல்வேறு தனித்தன்மைகளெல்லாம் தோற்றம் அப்படின்னு புரிஞ்சுகிறோம் மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவது அதனால தம் அணுவித்ய தம் அணுவித்ய என்ன விடுவார ஆச்சாரியர் தம் அணுவித்ய தம் அனுவிங் பூர்ன சர்வச்சோக்கா சர்வச்ச காமா காமா தம் ஆனோக் பிரக்கேண உபதேசேன அன்விஷ விஜா வாச்சார உபதேச அன்விஷ் விஜாதி விஜாம் சுவம்வேதாயிர தானே அது என்று அவன் உணர்கிறான் தஸ்ய ஏதத் சர்வலோக காமாபாப்தி காமாபாப்தி ஈசிக்கு சொல்லர் சர்வாத்மதா பலம் இந்த வார்த்தைக்கு ஆதிசங்கர் கொடுக்குற பொருள் சர்வாத்ம ஞானம் எல்லாம் நானே அப்படிங்கிற ஞானம் ஆதிசங்கரனுடைய முக்கிய அதனால தான் என்ன பண்ணுறாங்க சைவ சித்தாந்திகள் விசிஷ்டா துவைதிகளாக பார்த்து இவர்கள் ஏகாத்மவாதிகள் அப்படிங்கிறாங்க ஏகாத்மவாதிகள்ங்கிறது ஒரு பேர் அத்வைதிகளை அவங்க குறிப்பிடுறது ஏகாத்மவாதி நம்பர் ஒன் மாயாவாதி நம்பர் டூ பிரச்சன்ன பௌத்தஹா நம்பர் த்ரீ இப்படிலாம் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கான் நமக்கு சகசனாகும் எழுதிடுவோம் நம்ம ஒன்று வேறு வித சாஸ்திரத்தை வச்சுருந்தானே அர்த்தம் சொல்லிட்டுருக்கோம் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க அது ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது எல்லாம் டாப்பிக் உள்ளே நுழைஞ்சால் வெளியில் வர முடியாது ஆனால் அவங்க இதெல்லாம் ஏகாத் ஏகாத்மவாதம் நல்லது தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் புரியும் இப்போ நீங்களும் நானும் வேறே வேறேன்னு சொல்கிறது உங்களுக்கு திருப்தியை தர்றதா நீங்களும் நானும் ஒன்றுங்கிறது திருப்தியை தருமா சும்மா வேறு மா நீங்கள் நான் வேறையா நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட அடுத்து கொஞ்சமுறை சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்ன சொல்றாங்க அடிமைப்பா அவனும் நானும் ஒண்ணு சொல்லி அக்கிரமம் பண்றேன் நீ ஒரு ஜீவன் தொம் ஜீவன் நீ ஒரு ஜீவன் நான் நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர் நாம் இருவரும் ஆண்டவனை பணிந்து பாடுவோம் ஆகையினால் ஆண்டவனும் நீயும் நானும் ஒன்று தானே அப்படின்னா இந்த தனித்தன்மையை விடுறதுக்கு இஷ்டமே இல்லை அந்த இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து விடுறதுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் ஒரு பணிவுங்கிற அகங்காரத்தை வச்சுனு கோரணும் எப்படி பணிவுங்கிற அகங்காரம் நம்ம எல்லாரும் வந்து பிரம்ம தாஸ் சிவதாஸ் விஷ்ணு தாஸ் கிருஷ்ணதாஸ் ராமதாஸ் அப்படி இருப்பேன் சிவோகம் ராமோகம் கிருஷ்ணோகம் அப்படின்னா அகங்காரம் பிடிச்ச அலையிறேங்கிறான் நம்ம என்ன சொல்றோம் இது அகங்காரம் இல்லைப்பா அகங்காரம் பரிபூர்ணமா போய் எல்லாம் நானேங்கிறேன் அப்படி சொல்லலையே பசுமாடும் நானே புலியும் நானே கிருஷ்ணனும் நானே ராமனும் நானே என்ன தப்பு ஏதோ பாவம் உங்களுக்கு நட்டு லூஸ் ஆயிடுத்து மர கழண்டு இப்படி ஏதாவது சொல்லிட்டு இது அதாவது நீயும் ஜீவன் நானும் ஜீவன் விட நம்ம என்ன சொல்றோம் ஜீவ ஜீவ வேற ரெண்டு உயிரும் வேற வேறங்கிற பேதம் நம்ம என்ன சொல்றோம் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் சர்வம் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து அது எல்லாம் அசிமிலடெல்லாம் வாயில் சொல்லலாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நடைமுறையில் வேலையாக இருப்போம் ஆனால் உண்மை இதுங்கிற இந்த அறிவோடு இருப்போமே அத்வைதத்தை முடித்து போட்டுண்டு இந்த பேத புத்தியோட தர்மமாக விவகாரம் பண்ணிட்டு போகலாமே என்ன தப்புப்பா அப்படின்னா அதெல்லாம் முடியாது அவங்கள அது வந்து என்னது அதுதான் இமோஷனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறாங்க அட்டாச்மெண்ட்னாலே இமோஷனல் தான் இருந்தாலும் ரொம்ப அது பிடிச்சிக்கிறது விடமாட்டேன் அப்படிங்கிறது ஏ ஸ்ருதி சொல்கிறதுப்பா எல்லாமே தான் சொல்கிறார் பகவான் மயா ததமிதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா அகமாத்மா குடா கேஷ இப்படிலாம் வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்களால ஜீர்ணிக்க முடியல இருக்கட்டும் அது அவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும் சுவாமி நானும் அவனும் ஒன்றுன்னு நான் சொல்லிகிட்டு அவனும் நானும் வேறேங்கிறான் நீ புரிய வைக்கணும் அவர் சொல்லுவார் நீயும் நானும் அவனும் எல்லாம் ஒன்று தான்ப்பாம்பர் நீ இனிமேல் எங்கிட்ட வம்புக்கு வர எங்கிட்ட வந்து அடிக்கடி அதைக் கொடு இதைக் குடுலாம் கேட்க போகிறதில்ல ஏன்னு கேட்டால் நீயும் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுன்னுட்ட ஃப்ரீயாகிடுத்து சொல்லலாம் சங்கராச்சாரியர் சர்வாண்டோகான் ஆப்னோதி சர்வாக்கு காமான் காமான் ஆப்னோதிங்கிறதுக்கு காமான் விஜாநாதிங்கிறதுக்கு ஆத்மா அனுவித்யங்கிறதுக்கு ஆத்மாவாகவே தெரிந்து கொண்டு சர்வாத்மஃபலத்தை அடைகிறான் வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி அதை விட இன்னொரு அழகான ஸ்லோகம் சமம் சர்வூஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷியத்ஸ வினியந்தம் ய பசியா யூ சர்வா பூத்தி ஆமன்யேவியூத்தாத்மா தோனுப்சத்தை எஸ் சர்வீ பூத்தி எங்கேயோ கேட்ட மாச உபனூவ் வாஜானோ மோகோக்கியங்களெல்லாம் இதை நிற்பிக்கின்றன என்று பிரபதியானவர் சொன்னார்வனொருவன் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை புரிந்து கொண்டு இந்த லக்ஷணம் நான் தான் அகம் ஆத்மா அகம் அபகத பாப்மா ஆத்மா அகம் விஜரஹா ஆத்மா அகம் விமிருத்யு ஆத்மா அகம் விஷோகா ஆத்மா அகம் சொல்லிட்டு இருக்கட்டுமா அகம் விஜிஹ்சா ஆத்மா சொல்லுவோமே சகசநாம பாராணி மாதிரி அஹம் அப்பிபாசா அஹம் சத்ய காம ஆத்மா அஹம் சத்யசங்கல்பா ஆத்மா சேஷ்டவிய சேஷ்டவிய சா விஜிஜாசித்தவிய இப்படிப்பட்ட இதனை மாற்றி சொல்லணும் கடைசியில் தம் ஆத்மானம் அனுவித்திய அந்த சகன என்ன அர்த்தம் அதை தன்ஸ்வரூபமாக அறிய வேண்டும் இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணும் எனக்குள்ள ஒரு ஈஸ்வரன் இருக்கார் அந்த ஈஸ்வரனுக்கு இந்த லக்ஷணம் இப்ப என்னன்னா அந்த ஈஸ்வரனும் நான் ஈஸ்வரன் ரூபமா சத்தியசங்கல்பனா சத்தியகாமனா இருக்கிறதும் நான் தான் அந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணின ஜீவனா இருந்து சத்திய காமனா சத்தியசங்கல்பனா இருக்கிறதும் நான் தான் ஆஹ் சத்தியகாம சத்தியசங்கல்பனா இருக்கிற ஈஸ்வரன் ஈஸ்வரனை நான் உபாசனை பண்ணி நானும் சத்யகாம சத்தியசங்கல்பத்தை வியாபகாரிக திருஷ்டியில் அடைகிறேன் பாரமார்த்திக திருஷ்டியில் பார்க்கிற போதும் அந்த ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிற பிரம்மம் நான் புரியுறதா பிரம்மைவ அகம் அகமேவ ஈஸ்வரஸ்ய அதிஷ்டாதா அகமேவ ஜீவஸ்ய அதிஷ்டாதா ஜீவனுக்கும் நான் தான் ஆதாரம் ஈஸ்வரனுக்கும் நான் தான் ஆதாரம் ஜகத்துக்கும் நான் தான் ஆதாரம் இப்ப நான் எதை ஐடென்டிஃபை பண்றோம் பியூர் கான்சியஸ்னஸ் நான் தான் இறைவன் என்னிடத்தில் தான் இறைவன் கற்பிக்கப்பட்டிருக்கிறான் என்னிடத்தில் தான் உயிர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்னிடத்தில் தான் உலகங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் மாய தோற்றம் அகம் பிரஜானம் பிரம்ம எப்படி கொண்டு வருது உபனிஷன் மகா வாக்கியத்தை யோசிச்சு பிரஜானம் பிரம்ம பேர் உணர்வே பிரம்மம் பியூர் கான்ஷியஸ்னஸ் எலோன் அப்சல்யூட் ரியாலிட்டி இங்கிலீஷில் போடு அப்புறம் என்னதுன்னா அந்த பிரஜானம் என் ஸ்வரூபம் ஆகையினால அகம் பிரம்ம அஸ்வி பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மா அஸ்மி நான் பிறகு சிஷ்யனுக்கு என்ன சொல்கிறேன் தத்துவம் அந்த பிரம்மனாக நீ இருக்கிறாய்கிறான் அவன் அயம் ஆத்மா பிரம்மன் பக்கத்து இல்லை இருக்கிற சிஷியனை பார்த்து சொல்றான்னு வச்சுக்கோ கூட அயம் ஆத்மா பிரம்ம தொம் பிரம்ம அகம் பிரம்ம சர்வம் பிரம்ம ஆஹ என்று பிரஜாபதி தேவர் சொன்னார் என்றல்லவோ பிரஜாபதி சொன்னார் சர்வாத்மதா இது பிரம்மதேவர் எப்படி அல்லவோ சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதை பற்றின என்னது பிரம்மதேவர் சொன்னார்ங்கிறீங்க திடீர்னு மொட்டையா பிரம்மாஜி எங்கே சொன்னார் யாருக்கு சொன்னார் எப்போ சொன்னார் எதுக்காக சொன்னார் அதெல்லாம் சொல்ல வேண்டாமா பிரஜாபதி சொன்னார்ன்னு சொல்கிறீங்களே அது என்ன மந்திரம் படிக்கலாம் தத்தோபயே தேவாசுரா அனுபபூதிரே தேஹோ சுஹூ अन्विच्छामह ஹந்தமாத்மா அன்விச்சா எனமன்விஷோகா சர்வச்ச காமான் இீந்திரேவீ பிரஜ विरोचनो तौह असंविदानावेव प्रजापति விளோனுராம் தௌஹ அசவிவாணி பிரஜா ஆஜ்மத்து தோோபேரா அனுபுதி விட்சாமன்விஷிச்சோக்கோதி சர்விச்ச காமாவிர तौह, அசுராணம் தௌஹ அசம் சமித் பிரஜாபதிசகாசம் ஆஜ்மத்து பிரம்மதேவர் இப்படி சொன்னாராம் அதை கேட்டவுடனே அதே தத்துகன்னா அந்த தத்துஹாக்கெல்லாம் ரொம்ப அர்த்தம் இல்லாமல் வேண்டாம் தத்துஹ அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது அந்த சொல்லை கேட்டவுடன் பிரம்மதேவர் இப்படி சொன்னதை கேட்டவுடனே அதுக்கு பிரயோஜனமும் சொன்னார் ஆத்ம ஜானத்தினால் ஆத்ம ஜான அதாவது ஆத்மாவை பிரம்மமாக தெரிஞ்சுக்கிறதுனால சர்வாத்மபாவகா ஏற்படும் என்று பிரம்மதேவர் சொன்னார் அதை கேட்டவுடனே தேவர்களும் அசுரர்களும் அப்படியே ஒரு ஒருத்தர் அந்த நியூஸ் சொல்லிகிட்டே போகிறாங்க பரவது பிரம்மாஜி ஒன்று சொல்றாரு சொல்லியிருக்காருப்பா இன்னைக்கு இன்றைய செய்திகள் பிரம்மதேவர் எல்லோரும் ஒன்று என்று சொன்னார் எல்லோரும் ஒன்று என்று சொன்னார்கிற தகவல் எல்லாருக்கும் போச்சான் அதில் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த நியூஸ் போச்சான் அணு பரம்பராகதம் ஸ்வகர்ண கோச்சரம் ஆப்பன்னம் அணு புதிரே என்ன பிரயோகம் பாருங்க அணு புதிரே அணு புத்தவந்த இவர்கள் அங்கங்கே இதெல்லாம் கேள்விப்பட்டாங்க பிரம்மதேவர் இப்படி சொன்னார் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க அனுபப புதிரே தேக ஊச்சு ஹந்த என்ன சொன்னார் ஆத்மாவை தெரிஞ்சுட்டால் ஆத்மாவை பிரம்மனாக தெரிஞ்சுடா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார் அதுதான் நியூஸு அது சரியா திடீர் எல்லாம் கிடைக்கும்னா என்ன அப்படி ஒரு விளம்பரப்படுத்திட்டாங்க உங்களுக்கு அனைத்தும் வேண்டுமா உங்களை பிரம்மமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன திடீர்னு சொன்னால் ஒன்றும் புரியாது உங்களை நீங்கள் பிரம்மமாக உணர்ந்தீர்களானால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சும்மா கேட்டிருக்கான் கதை அப்ப என் எல்லாரும் அந்த விளம்பரம் என்னதுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும்னா எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி எல்லாம் நான் தான்னு தெரிஞ்சுக்கிறது தான் வழி அது புரியல வேகா இருக்கு என்ன பண்றாங்கன்னா தம் ஆத்மானம் அதை தெரிஞ்சுக்கணுமேப்பா ஆத்மானம் அன்விச்சான் எம் சர்வாக்குஷ்டலோகான் ஆப்னோதி சர்வான் காமா இந்திரஹா ஹைவ தேவானாம் அபீ பிரவ்ராஜோச்சன அசுராணாம் தௌக அசம்விதானேவ இவங்க ரெண்டு பேருக்கும் ஞானம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்கன்னா நம்ம பிரம்மதேவன்கிட்ட போகலாம் இது நம்ம இப்படி எடுத்துக்கலாம்னு தோன்றுகிறது இன்னும் நான் காண்டக்ட்லாம் கொஞ்சம் இன்னும் பார்க்கணும் மெட்டீரியலிஸ்டிக்கும் எல்லாத்தையும் அடையணுங்கிறான் ரிலிஜஸ்ஸாக இருக்கிறவனும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான் இல்லையா ரெண்டு பேருமே போகிதான் அதாவது அசுரனும் போகிதான் தர்மமாக இருக்கிறவன் எல்லாருக்குமே ஸ்வபாவமாக இருக்கிற குணம் என்ன விஷயபோகத்தை அனுபவிக்கணும் எல்லாேருக்கும் சுவாபாவிகமாக இருக்கிற குணம் விஷயபோகங்களை அனுபவிக்கணும் அந்த விஷய போகங்களை அனுபவிக்கணுங்கிற இச்சை எப்போது இருந்துகிட்டே இருக்குது எத்தனை தடவை தோசை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அது அப்பப்போ ஜீரணமானதுக்கு அப்புறம் பழையபடியும் வாரம் வாரம் திரும்ப திரும்ப அந்த மனு எப்படியாக வந்து முடியாது ஒரு வாரத்தில் ஒரு மா ஒரு நாளாக தோசை வராது அப்படி தான் நினைக்கிறேன் வந்துவிடுங்க எல்லாம் சாப்பிடுவோம் நான் வேண்டான்னு சொல்ல நாங்களும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நமக்கு என்னென்னா எதை அனுபவித்தாலும் திரும்ப திரும்ப அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது உடம்பில் சக்தி குறைஞ்சாலும் அனுபவிக்கணுங்கிற ஆசை போகிறது இல்லையா சாஸ்திரம் அப்படிலாம் சொல்லுகிறது அது எங்கேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்குமா சக்தி கிடைச்சா அனுபவிக்கணும் தான் தோணுமா ஆ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் சொல்லிவிட்டார் இதை தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உடனே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா இந்திரனுக்கும் அங்கே போகணும்னு ஆசை தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கும் அதை அடையணும்னு ஆசை இருக்குது அதர்மமாக விஷய சுகம் அனுபவிக்கிறவனுக்கும் அது ஆசையாக இருக்குது இப்போ பார்த்துங்களேன் நாட்டில் வந்து ஊழல் பண்ணுற கட்சியும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறது சொல்லணுமா புரியுறதில்ல நீங்கள் மற்றதெல்லாம் ஃபில்லப் பண்ணிடுவீங்க இந்த கட்சியும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது அந்த கட்சியும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது ரெண்டு கட்சிக்காரங்கள யார்கிட்ட போறாங்க ஜோஷியார்கிட்ட போறாங்க அவங்களும் சொல்றாங்க நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் அவர் பத்து பேர்கிட்ட சொல்லிவிட்டான் அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறாங்க அது மாதிரி இங்கேயும் வந்து பிரஜாபதியும் பிரஜாபத்திட்டு இந்திரனும் விரோச்சனும் அவங்களுக்கு இது தெரியல அசம்வினே சமிப்பாணி பூணவன் வெருங்கய்யோடே போன பிரஜாவச்சு கவன் தேச்சு உத்தவந்த அன்யோன்யம் அவங்களுக்கூட பேஷிண்டாங்களங்களங்களங்களங்களங்களங்களங்களங்களங்களா தேவஸ்ஷுராச்சூப்போட பேஷிண்டாங்களங்களங்களங்களங்களங்களங்களங்களங்களங்கள தம் ஆத்மான அன்விட்சாமாக அன்வேஷம் குறும நீங்கள் எல்லோரும் என்ன போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிறோம் அண்ட் தெரிஞ்சிட்டு வரோம்னு சொல்லி எம் ஆத்மான்விஷிய சர்வாங்ஷலோகாப்னோதி சர்வாங்கஷ காமான் தியுத்துவா இந்திராஹை ராஜா சுவய்தேவான இத்தரான் தேவாசோக பரிதஞ்ச சர்வம் ஸாபயித் நான் கொஞ்சம் இங்கேயே படிக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கோ இல்லை இதை அப்படியே வேகமாக படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதாவது இந்திரனை என்ன பண்ணானா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் படிக்க முடியுமா படிக்கணும்னா இதெல்லாம் விடணும்னு இந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கு எதெல்லாம் விடணும் தேவலோகத்தில் நீங்கள் எல்லாம் மற்ற தேவர்கள்ட்ட ஒப்படை எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்கிறார் ச தேவானாம் இத்தரான் தேவாம் போக பரிச்சேதஞ்ச சர்வம் ஸ்தாபித்துவா எல்லாத்தினுடைய தன்னுடைய பொறுப்பெல்லாம் அவங்கள்ட்ட விட்டுவிட்டு ஷரீரமாத்திரேனைய பிரஜாபதி பிரத்யபிப் பிரவ பிரபவ்ராஜ பிரகதவான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பிரம்மதேவர்கிட்ட இந்திரன் தா மாத்திரம் தனியாக தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் என்பது தமிழில் பழமொழி தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் அப்படிம்பாங்க சமஸ்கிருத்திலே உண்டு ஏகஸ்தபா திரியாயி தவன் செய்யணும்னா தனியாகத்தான் போகணும் கம்பெனியெல்லாம் கூடாது அப்புறம் அந்த கம்பெனியினால நம்ம படிக்க முடியாமல் போயிடும் ஏதோ ரெண்டு ரெண்டு சமம் ஆகிடலாம் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா காப்பா அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி நம்ம போவோம் அவங்களும் என்ன நினச்சிப்பாங்க நமக்கு எதா ஒன்றுன்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது எப்படி நடக்கும் நான் ரொம்ப சொல்லலை ஆஹ பிரஜாபதி பிரத்யபிப்ராஜா அப்படியே அசுரனும் போனாங்க அது சங்கராச்சாரியார் சொல்கிறார் வினயேன குரவா அபிகந்தவியா இத்தி ஏதத் தரிசக்தி பணிவாக போகணும் குருகிட்ட போகிறபோது பணிவாக போகணும் அப்படிங்கிறது இது காட்டுகிறதான் அரசு அவ்வளோ பெரிய ராஜாவே தேவராஜாவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிக்க போனார்னா நம்மெல்லாம் எப்படி போகணும் அப்படிங்கிறது அர்த்தம் திரைலோக்கிய ராஜியாச்ச குருதரா வித்யா ரொம்ப அழகாக சொல்கிறார் மூன்று உலகத்தை காட்டிலும் உயர்ந்தது வித்யைங்கிறார் இந்த இடத்துல தான் ஆஷ் ஆதிசங்கரர் பிரம்ம வித்யை புகழார் திரைலோக்கிய ராஜ்யாச்ச குருதரா வித்யா மூன்று உலகங்களை காட்டிலும் எத்த கொடுத்தாலும் சரி இந்த பிரம்ம வித்யைக்கு ஈடாகாது குருதரா வித்யா எதா தேவாசுரராஜௌ மகார்க போகார்கௌ சந்தௌ ததா குரு அபியாகதவந்தௌ அவங்க பெரிய ரெண்டு பேரும் விரோச்சனன் அசுரராஜன் அவனுக்கும் நிறைய சௌரியங்கள்லாம் இருக்கு தேவராஜனுக்கு இருக்கு ரெண்டு பேருமே எல்லாத்தையும் விட்டுட்டு குரு கிட்ட போனார்கள் தௌக்கிழ தௌக கீழ சம்விதானாவேவ அந்யா அந்யம் சம்விதம் அகுர்வானவு வித்யாபலம் பிரதி அந்யோன்யம் ஈர்ஷியாம் தரிசயந்தவ் நான் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைச்சாங்களா எனக்கு தான் இந்த வித்தியை கிடைக்கும் எனக்கு தான் இந்த வித்யை கிடைக்கும் உனக்குலாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா உன நிறைய பேருக்கு அது எப்படி இருந்தோம்னா இன்னொருத்தனுக்கு புரியலைங்கிறது ஒரு சந்தோஷம் எனக்கு புரிஞ்சுடுத்து அவனுக்கு புரியலை அப்புறம் வந்து புரியாதவனுக்கு என்ன பிரச்சனைன்னா ஆமாம் இவன் புரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறான் இவன் புரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கான் அவங்க ரெண்டு பேரும் போகும்போது குருகிட்ட போறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தன் பேரில் தேவனுக்கும் அசுரனுக்கும் எப்படி இருக்கும் தெரியும் இல்லை நான் எல்லாம் நீங்கள் சொல்கிற போது இந்த நாட்டில் இருக்கிற கட்சிகளை நினச்சிக்கோங்க எப்படி இருக்கும் ரெண்டு பார்ட்டிக்கும் எப்படி இருக்கும் ரெண்டு பார்க்கையும் ஒரே ஜோசியர் கேரளாவில் போகிறாங்க எல்லாம் உண்மை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சொல்லுவதெல்லாம் உண்மை ஒரு ஜோசியர் பாப்புலராக இருக்கார் கேரளாவில் அந்த ஜோசியர்கிட்ட இந்த கட்சிக்காரங்களும் போகிறாங்க அந்த கட்சிக்காரங்களும் போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது வெளியில் கை குலுக்கிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நாசமாக போகாது அப்படின்னு சொல்லிப்போம் எல்லா பேரும் அங்கே போகிறாங்க அது மாதிரி ரெண்டு பேரும் பிரம்மாஜி கிட்ட போனார்கள் இதா படிச்சு வச்சுருவோம் பிடிச்சிடுவோம் தௌகத்வாத் சதம் வருஷாணி பிரம்மச்சரிய மூஷத்து தௌக பிரஜாபதிருவாச்சிமிந்தௌ आत्मा அவஸ்தீதி தௌஹோச்சு ஆக விஜரோ விமத்து விஷோக்கோ விஜித் சா அப்போன் விஜிஞ்ய सर्वागिष्चा सर्वागिष्चा कामान भगवतो சிஷனா சர்விச்ச காமாத்மாவிச்சேதே தமிழ் தவாஸ்தீ தௌஹம் வர்ஷாண प्रजापतिरुवाच ப்மச்சரியமூஷத்து தௌஹப்பருவீன் தவவாஸ்தீ विजरो விஜரோ விமத்தியுர்விசோக்கோ விஜித் சா அப்ப सोन कामान சோன்வோசி சார்ோக்கா சர்வச்ச காமாத்மாவிச்சேதமி ரெண்டு பேரும் விரோச்சனும் இந்திரனும் பிரஜாபதியை பிரம்மதேவரை அணுகினார்கள் பணிவோடு அணுகினார்கள் ஒருவருக்கொருவர் வித்தியை நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அணுகினார்கள் ஆக தேவராஜனும் அசுரராஜனும் இருவரும் அணுகினார்கள் அதனால் சமித் பாணி சமித் பாணி பிரஜாபதி பாணிஹி பாணி பாணையா விவச்சனம் பிரஜாபதி சகாஷம் ஆஜக் மது அவர்கிட்ட போய்விட்டார்கள் கையில் வந்து சமித்தை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த சமித்து வந்து சமீத்து வந்து எப்போவுமே சமித்துக்கு அடையாளம் இருக்குது சமித் சமித் பாணின்னா சமித் ஒரு சமித்தை கையில் வச்சுக்கிட்டு போகிறோம் அதாவது மரத்துலேருந்து தானாக விழுந்த குச்சி சமித்துன்னு பேர் நம்ம மரத்தை வெட்டி குச்சி குச்சி ஆக்கி பொழந்தெல்லாம் இப்போ ஹோமம் பண்ணுறாங்க சில பேர் அரசங்குச்சியை பெருசாக வெட்டி அதை புழக்கிறது புலந்து புலந்து வச்சுருக்காங்க கடையில் அதை ஹோமம் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இந்த காலத்தில் மரங்கள் அதிகம் அதில் வந்து என்னென்னா பிரம்மச்சாரி தர்மங்களில் ஒன்று சமைத்து புறக்கிறது சமைத்து புறக்கிறதுன்னு தான் சொல்லுவோம் சமைத்து வெட்டுறதே கிடையாது மரத்துலேருந்து அப்படியே இந்த காஞ்சி போன குச்சியெல்லாம் விழறது இல்லையா அது கீழே இருக்கும் அதை போய் எடுக்கணும் அது எப்படி மரத்தில் வந்து ரொம்ப நாள் இருந்து பக்குவப்பட்டு காஞ்சி போய் விழறதோ புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இப்போ அது மாதிரி நமக்கும் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து பக்குவம் எல்லாம் ஏற்பட்டு நாமளும் வைராக்கியத்தை அடைஞ்சிருவோம் எப்படி சமயத்து குச்சியை அக்னியில் போட்டால் உடனே எரிஞ்சிடும் பச்சையாக வெட்டி போட்டால் அது காஞ்சி எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதில் இந்த சமயத்தை வந்து அக்னியில் போடுறபோது அது போட்ட உடனே ஜுவாலை வந்து அதை வாங்கிட்டு போயிடும் அது மாதிரி குரு சொன்னால் உடனே பற்றிக்கணும் குரு சொன்ன உபதேசம் சொன்னால் மனசில் உடனே அது போகணும் அதுக்கு அடையாளம் தான் சொல்லி கொடுத்தா நாங்கள் நன்னாக புரிஞ்சுப்போம் அது மாத்திரமில்லை நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் அது மாத்திரம் இல்லை உங்கள்கிட்ட நாங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோம் போனவன் விருங்கையோடே போகாதவண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே இவங்க சம்சாரத்தினால் விரக்தி அடைஞ்சு போன மாதிரி சொல்லலை யார் இந்திரனும் விரோச்சனனும் சம்சாரத்தில் வைராக்கியம் வந்து தாங்க முடியல இந்த தேவலோகன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அசுர பயங்களை எல்லாம் நம்மளால கவனிக்க முடியல அவனுக்கும் ப்ராப்ளம் அவனுக்கும் அவனோட ஆஃபீஸில் அவன் ஹெட்டு பாஸ் யாரு வீரச்சனை இவனுடைய ஆபீஸ்ல இவன் எல்லாம் தலை சுத்துறதாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு நீங்களே பாருங்க எல்லாத்தையும் போட்டு ஆனால் இங்க அப்படி இல்லை கியூரியாசிட்டினால போயிருக்காங்க பிரச்சனைனால போகல இவங்க என்ன சொல்லியிருக்காரு அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அவர் யார் ஆத்மாவை பிரம்மனாக தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டார் கேட்ட உடனே நமக்கு எல்லாம் வேணும் எல்லாம் வேணும்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி வித்தியை எல்லாம் பெறணும்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன் வேணும் ஆகையினால முப்பத்ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் பிரம்மச்சாரியாக இருந்தாங்க எப்படி சொல்கிறது பாருங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் தௌகத்வாத்ரிக்கும் சதம் வருஷாணி பிரம்மச்சரிய மூஷத்துஹூ அசுரனும் இருந்தான் தேவனும் இருந்தான் இதைத்தான் அதனால தான் இந்த பிரம்மச்சரியத்தை அங்கேயே சொல்றேன் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் கூட சிலதெல்லாம் வா லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அவனும் சில நியமத்தை கடைபிடிச்சி தான் ஆகணும் ரிலீஜியஸாக இருந்து அடையணும்னு சொன்னாலும் வேணும் இது பாருங்கள் விஷய போகங்களை நல்லா அனுபவிக்கிறவங்க வித்தியையை அடைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு நியமம் வேணும் இப்படியாக இருக்கும் சிவராத்திரிக்கு வந்து வேணுங்கிறவங்களுக்கு ஃபுட்டு இல்லை நம்ம பிரம்ம வித்யா முறை இப்படி தான் இருக்குது அவங்க போய் பன்ன் இருபத் முப்பத்ரெண்டு வருஷம் கேட்டவுடனே நிறைய பேர் வேண்டான்ருவான் முப்பத்திரெண்டு வருஷம் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடித்தார்கள் அவருக்கு அதாவது தெரிஞ்சிருக்கும் அதாவது இதெல்லாம் இருக்குது ஒரு ஆசிரமத்துக்குள்ளே வந்துவிட்டால் பிரஸ்னோபரிஷத்தில் இருக்குது ஆறு பேர் வராங்க பிப்பலாத மகரிஷியிட்ட ஆறு பேர் வந்து எங்களுக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நாங்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த பிப்பலாத மகரிஷி ஏற்கனவே குவாலிஃபைடுவங்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை எல்லாம் ரிஷி புத்தர்கள் பிப்பலாத மகரிஷி கிட்ட வர்ற ஆறு பேரும் சுகேஷானஹா பாரத்வாஜா முதலானவர்களெல்லாம் ஆல்ரெடி குவாலிஃபைடு அவங்க அப்பாலாம் ரிஷிகள் சகுண பிரம்ம நிஷ்டாக அவங்க ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் அங்கேயும் சொல்கிறார் நீங்கள் ஒரு வருஷம் பிரம்மச்சாரியாக ஆசிரமத்தில் இருங்கோ அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்கோ தெரிஞ்சால் சொல்லுவேன் பார்ப்போம் எவ்வளோ ஒரு வருஷம் நீங்கள் இங்கே பிரம்மச்சாரியாக இருக்கணும் நம்பர் ஒன் பிரம்மச்சாரியாக இருக்கணும்னா சர்வீஸ் பண்ணணும் சிம்பிள் லைஃப்லாம் அர்த்தம் வந்துக்கு குருவுக்கு சேவை பண்ணணும் எளிமையான வாழ்க்கை வாழணும் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது மெயினாக அதை சொல்லணும் சொல்கிறார்ையா எனக்கு நாக்கே செத்து போச்சு இந்த ஆசிரமத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்தே போச்சு ஒரு காரம் இல்லை புளி இல்லை அதனால் நான் வெளியில் போய் சாப்பிட்டா தான் நாக்கில் உயிரே வரும் சொல்கிறாங்க எல்லாம் கேள்வி ஞானம் அனுபவ ஜ்யானம் இல்லை எல்லாம் கேள்வி ஜானம் ஆ அதனால் சிம்பிள் லைஃப் வேணும் எல்லாம் போகணும் அது இப்படி சொன்னால் என்ன நமக்கு என்னென்னா வந்தால்னா ஸ்டூடெண்ட் போயிடுவானோன்னு பயமாக இருக்குது அதனால் நாளைக்கே இப்போயே ஆரம்பிச்சுடுறேன்ப்பா கிளாஸு அப்படிங்கிறோம் ஏன்னா ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான் ஆகியனால என்னென்னா என்ன பண்ணுறது மினிமம் ஒரு மாதம் தக்ஷாமூர்த்தி கோயிலில் போய் கொஞ்சம் பெருக்கி சுத்தம் பண்ணு அப்படின்னா நான் ஞானம் அடையினு வந்திருக்கேன் பெருக்கி சுத்தம் பண்ணுங்கிறீங்க இல்லை ஒன்றும் இல்லை தட்சிணாமூர்த்தி துணியை கொஞ்சம் தோச்சி போட அதெல்லாம் நான் ஏற்கனவே எங்கேயோ பண்ணியாச்சு பாடம் சொல்லுறீங்களா இல்லை என்ன பண்ணுறது நமக்கும் ஆள் இல்லை அவர் மற்றவங்க சொல்லுறாங்க நீங்கள் என்ன சும்மாவே இருக்கீங்க அவங்களாம் இப்படி வேறு பார்த்துருக்கேன் நீங்கள் சும்மா இருக்கீங்க நம்மள கேட்குறோம் அவரை நமக்கு என்ன பண்ணுறது நம்மளே யாராக கேட்குறாங்களேன்னு சொல்லி நமக்கும் எல்லாட்டையும் டொனேஷன் வாங்கியாச்சு என்ன பண்ணுறது எப்படியோ பாடத்தை நடத்தணும் எப்படிலாம் மாட்டிக்கிறோம் பாருங்க அஹோ மாயா அதி கம்பீரா அதி துர்கட்டனா அதி விஷமா ககனா சங்கராச்சாரியார் சொல்லுவார் அது மாதிரி சரியா மாட்டிக்கிறோம் ஒரு வருஷம் பிரம்மச்சாரியா இருங்கோ அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்கோ எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன் அது சங்கராச்சாரியர் அப்படி புகழ்கிறார் அவர் எல்லாம் படித்தவர் தான் இவர்கிட்ட வரணும்னா ரிஷி குமாரர்கள்லாம் இவர்கிட்ட வரணும்னா இவருக்கு எவ்வளோ தூரம் ஞானம் இருக்கணும் அதெல்லாம் தானே எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் எவ்வளவு படித்தாலும் படிப்புக்கு முடிவே இல்லை அதே சமயம் அவருடைய அடக்கத்தை காட்டுறதுன்னு சொல்லி அந்த பிப்லாத மகரிஷியினுடைய உத்தம குணத்தை புகழ்ந்து பேசுகிறார் ஆதிசங்கரர் இப்படிலாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது ஆக குரு எப்பவுமே என்ன பிரார்த்தனை பண்ணணுமா சிஷ்யன் தன்னை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணணும் ஆமாம் இப்படி இருக்குது சிஷியாதிச்சேத் பராபவம் சிஷ்யாதிச்சேத் பராபவம் சிஷ்யன் தன்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்று குரு சங்கல்பம் பண்ணணும் அதுதான் சங்கல்ப தீக்ஷையே சங்கல்ப தீக்ஷைன்னா என்ன இவன் நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன் எல்லா இங்கே எல்லாம் நீங்களாம் வந்திருக்கீங்க நான் மனசில் வந்து இந்த பாடம் சொல்லித்தரபோது நான் நினச்சிக்கிறேன் பகவானே நான் பாடம் சொல்லித்தரேன் இவங்க எல்லாேருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சு இவங்களுக்கு அது பிரயோஜனமாகணும் நான் மனசில் நினச்சா அதுக்கு பேர் சங்கல்பதீட்சை நான் சங்கல்பம் உங்களுக்கு அதை வந்து வாயாலேயும் கூட சொல்லிவிடலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆறாவது சாந்தோக்கிய உபனிஷத்தின் எட்டாவது அத்தியாயத்தின் பதினைந்து கண்டங்களின் மந்திரங்களும் நன்றாக புரிந்து உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்று ஆதி குருவையும் ஸ்ரீகுருவையும் நான் மனமாற பிரார்த்தனை செய்து உங்களை வாழ்த்துகிறேன் வாயத்திறந்து சொல்லிவிட்டேன்னா சங்கல்பதீக்ஷை தான் அதுக்கு மாரிதான் சங்கல்பதீக்ஷை உங்களை எல்லாம் பார்க்கறது உத்து உத்து பார்க்கறது எல்லாரையும் ஓ இவர் பிரகாஷா இவர் அத்தியாத்மன் சுவாமியா இவரா ஒரு ஒருத்தரையும் ஊற்று ஊற்றி பார்க்குறது பார்க்கறது என்னென்னா சக்ஷுதீக்ஷா சக்ஷுதீக்ஷா அது சாதாரணமாக ஒருத்தர் தான் வருவாங்க கிளாஸுக்கெலாம் நம்ம சாஸ்திரத்தில் உபனிஷத்துக்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தன் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஏதோ இப்படிலாம் மாசில் இது சுவாமி சின்மயானந்த அவடைய கைங்கரியம் அப்படி மாசில் உபனிஷத்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது அவருக்கு முன்னால் யாரும் இப்படி பண்ணதில்லை மாசில் போய் உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்குறது பகவத்கீதையை டீச் பண்ணுறது அப்படிங்கிறது விவேகானந்தர் கூட பண்ணினாரா தெரியாது இன்ஸ்பயராக பேசுவார் விவேகானந்தர் அங்கங்கே போவார் நல்லா விஷயங்களை சொல்லுவார் அப்படி பப்ளிக்கில் போய் கிளாஸ் மாதிரி எடுத்ததுங்கிறது சுவாமி சின்மயானந்தாக தான் ஸ்டார்ட் பண்ணது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதனால் ஒருத்தந்தான் வருவான் ஒருத்தன் ஒரு ரெண்டு பேர் தான் வருவாங்க வந்தால் வந்து அவனை அவன்கிட்ட நல்ல நல்ல என்னது என்னது ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படிலாம் இருக்குது அவனை உடனே வந்த உடனே அழுதுண்டே வருவான் வீட்டில் பிரச்சனை தாங்க முடியல சுவாமி அப்படி உடனே என்ன பண்ணுறதுன்னா கவலைப்படாதப்பா தட்டி கொடுக்குறது ஸ்பரிசதீக்ஷை அதுதான் ஸ்பரிச தீக்ஷை வா ஓம் அதெல்லாம் சிம்பிளாக போகிறோம் இதெல்லாம் வந்து சைக்காலஜி கவலையே படாது நான் இருக்கேன் எங்கள் குரு எனக்கு இப்படி தான் தட்டி கொடுத்தார் அதே மாதிரி நானும் உனக்கு தட்டி கொடுக்குறேன் கவலைப்படாது ஸ்பரிஷ தீக்ஷை சங்கல்பதீட்சை சக்ஷு தீக்ஷை சந்தோஷமாக பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து ஸ்பரிஷ தீக்ஷை அப்புறம் அவ்வளோதான் போயிட்டு வா அந்த மரத்தை வெட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்று அப்புறம் வேலை அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதில்ல அதெல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வாக்தீக்ஷா மந்திரம் சொல்லி கொடுக்குறது வேறே ஏதோ நம்ம சிவாய நாராயணாக சொல்லித் தர்றது வெறும் மந்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மந்திர தீக்ஷை கிடையாது அப்புறம் இந்த மாதிரி பாடம் சொல்லி மந்திரத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணு இந்த கோயிலூர் மடத்திலலாம் பிஸ்னஸ் மேனெலாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் போய் எல்லாம் திருவாச்சகத்தை முழுக்க மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் பதினாலு சாஸ்திரங்களை பண்ணி நிறைய படிச்சிருக்காங்க ஒரு காலத்துலாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு இவங்க பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு போன உடனே கேட்டார் பிரஜாதி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ன உடனே நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுண்டா எல்லாம் கிடைக்கும் நீங்கள் சொன்னதாக கேள்விப்பட்டோம் ஆகையினால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள் அதுக்கப்புறம் பிரம்மாஜி என்ன சொன்னார்ங்கிறது நாளை காலம்பிர பதினொன்றரை மணிக்கு கிளாஸ் ஓம் ஆயன் து மமாங்காணச்சுஸ் மதோபலமிந்திரிச்சர் மாமா பிரம்ம நிராக்கோத் அநிராக்கணம் அராக்கணம் மே தாத்ம உபனர்மாஸ் மயி சன் மயி சன் ஓகி ஹரி ஓம் ஆகஸ்வீ